வணக்கம் பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை அமைக்க மத்திய அரசு மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது இரண்டு எ குருசைடு அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மனோகர் மனோஜ் மூன்று கேரள அரசு பேரிடர் நிவாரண வரியாக ஒரு சதவிகித அதிக வரியை இரண்டு ஆண்டுகள் விதிப்பதற்கு சரக்கு மற்றும் சேவைகள் வரி அமைப்பின் மாநில நிதியமைச்சர்களின் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றுள்ளவர் யார் இரண்டு எஸ்ஏஎன் கேஏஎல்பி எனும் சங்கல்ப் என்பதன் விரிவாக்கம் என்ன மூன்று உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ள இந்திய நகரம் எது நான்கு மிஷன் சக்தி ஸ்கீம் எனும் மிஷன் சக்தி திட்டம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் வரையில் வட்டியில்லாத கடன் வழங்குவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி